வணக்கம் நச்சினியின் நித்தம் ஒருமுத்து என்றுயர் அவர்கள் எழுதியுள்ள நியாயப்படி பார்த்தால் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சியில் ஒரு அரசியல் விவாதத்தை நான் கவனித்தேன் தொடர்ந்து நடந்த வானொலி நிகழ்ச்சியில் அந்த விவாதம் பற்றி மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தொலைபேசியில் கூறும்படி சொல்லப்பட்டது அதை அப்படியே ஒளிபரப்பினார்கள் பேசிய அனைவரின் வார்த்தைகளை மட்டுமல்ல குரலின் தன்மையினையும் பார்வையாளர்கள் உணர முடிந்தது அரசியல் விவாதத்தில் நான் தெரிந்து விட தொலைபேசியில் கருத்து தெரிவித்தவர்களும் மனிதர்களின் மனோபாவம் பற்றி அதிகமாக தெரிந்து முடிந்தது நீங்களும் மனிதர்களின் மனோபாவம் அறிந்து செயல்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கும் அதனால் நான் கவனித்த சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது அவசியம் என்று கருதுகிறேன் புதிய உத்தி எதையும் நான் கடைபிடித்து விடவில்லை பழமையானதும் மிகவும் பயன் அளிக்கக்கூடியதும் தான் அது மிகவும் பயன் அளிக்கக்கூடியது என்பதை சொல்லுகிறேன் அந்த அரசியல் விவாதம் மிகவும் சிறப்பானது என்று சொல்லிவிட முடியாது வழக்கறிஞர் வழக்கு மன்றத்தில் விஷயங்களை அடுக்குவதை போல வாக்காளர்கள் இன்னொரு கட்சியிடம் வைத்துள்ள நம்பிக்கையினை சிதைப்பதற்காக வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டன மறுப்பு அளித்தவர் அமைதியாகவும் அழுத்தமாகவும் தன்னுடைய நியாயங்களை மட்டுமே எடுத்துச் சொன்னார் இதோ ஒரு முக்கியமான விஷயம் மறுத்தளிப்பவர் திரும்ப திரும்ப ஒன்றை வலியுறுத்தினார் எதிர்த்தரப்பினர் குற்றச்சாட்டுகள் நியாயமற்றவை ஏனென்றால் அவை உண்மை அல்லாதவை தெளிவில்லாதவை சந்தர்ப்பத்தில் பிரித்து எடுத்துச் செல்லப்பட்டவை என கூறினார் விவாதத்தில் கலந்து கொண்ட இரு தரப்பினரில் எவர் பக்கம் நியாயம் இருந்தது என சுட்டிக்காட்டுவது இந்த அத்தியாயத்தின் நோக்கம் அல்ல நியாயமற்றது என்கிற சொல்லை பயன்படுத்திய விதம் சிந்தனைக்குரியது முன்னர் குறிப்பிட்டபடி தொலைபேசியில் பார்வையாளர்கள் தங்கள் கருத்தை சொன்னார்கள் ஒரு சிலரை தவிர பலரும் நியாயமற்றின் சக்திக்கு ஆட்பட்டு அதை பயன்படுத்தியவரின் நியாயத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்கள் நியாயமற்ற என்று அவர் கூறியதை அவர்கள் ஒத்துக்கொண்டது தெளிவாக தெரிந்தது நான் டெலிவிஷன் விவாதத்தை கவனித்த வரையில் அது மிகுந்த கண்ணியத்தோடுதான் நடத்தப்பட்டது ஆனாலும் நியாயமற்ற என்ற அந்த சொல் நியாயமான விஷயங்களை சற்று வலிமையுடன் எடுத்துச் சொன்னபவரை கூட குற்றவாளி ஆக்கிவிட்டது நான் நாற்காலியில் சாய்ந்து நியாயமற்ற என்கிற அந்த சொல்லின் உணர்ச்சி பூர்வமான பற்றி சிந்திக்கலானே மொழியில் சில வார்த்தைகளுக்கு மகத்தான சக்தி ஏற்பட்டு விடுகிறது உண்மையற்ற என்கிற சொல் கூட சிந்தனையை தூண்டக்கூடியதுதான் ஆனால் நியாயமற்ற என்கிற சொல் உணர்ச்சிகளை உசுக்கிவிடக்கூடிய சக்தி படைத்திருப்பதையும் கவனித்தேன் குறைகூறும் எத்தனையோ வார்த்தைகளை சகித்துக் கொள்ளுகின்ற மக்கள் நியாயமற்ற என்கிற சொல் பிரயோகிக்கப்படும்போது அழுத்தமான பாதிப்புகளுக்கு உள்ளாகிறார்கள் கையாலாகாத ஒருவனை வளசாளி தாக்கி அநீதி புரிவதை போன்ற உணர்வை அவர்கள் பெறுகிறார்கள் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று உண்டு வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் மனோபாவ நிலையில் சில வார்த்தைகள் மிகுதியான பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பது உண்மையே நன்றி வணக்கம்